சத்குரு சுவாமி குரு கிருப்பையார் கர்க்கபாவதம் கோபிகா ஜீவனஸ்மரணும் கோவிந்தா கோவிந்தாம் தசமஸ்கம் பூர்வார்த்தத்தில் முப்பதாத்யாயத்தில் பகவான் கண்ணன் மறைந்தவுடனே இந்த கோபிகைகள்லாம் ஒரு பெரிய தங்க யானை கூட்டங்கள்லாம் எல்லாம் ஒரு கும்பலாக இருக்கும் அப்படி கும்பலாக இருக்கக்கூடிய யானை கூட்டங்கள்லாம் தலைவன் ஒருவர் கஜேந்திரன் நம்பி கஜேந்திரன் மாதிரி கஜேந்திரன் நம்பியின் அந்த மொக்கத்திலேயே அவனுடைய மகிமையை பெருமையை பார்க்கணும் அந்த மாதிரி இருக்கிறது மறைஞ்சு போயிட்டு எப்படி கஷ்டப்படுவார்களோ அதை பார்ப்போம் விவரமான அட்டை பார்க்கல பார்ப்போம் இப்போ இப்படி பகவான் திடீர்னு மறைஞ்சு உடனே அந்த இடத்துலயே பகவான் மறைஞ்சு உடனே கோபிகரள் வந்து அவளை பார்க்காம கோபி கோபி கூட்டங்கள் கோபிகர பார்க்காம தங்களுடைய கூட்டத்தையும் ரட்சித்து இருக்கக்கூடிய அந்த யானை தலைவன் கஜேந்திரனை வந்து காணாத மாதிரி பெண் யானைகள் மாதிரி பெண் கூட்டம் யானைகள் மாதிரி அப்படியே தவித்து வருத்தப்பட்டு துயரப்பட்டு ரொம்ப பிடித்த மகாலட்சுமியினுடைய பதி அவ தான் மகாலட்சுமி பதி அப்படிப்பட்ட ரமாபதே அப்படிப்பட்ட ஹரி நாராயணன் கிருஷ்ணனுடைய அவனுடைய நட நடை பாவனை நடை வீடு நடை இது மாதிரி சிங்கம் மாதிரி நடக்கக்கூடியது ரங்கநாதர் கோவிலில் நம்பெருமாள் ஒளியில் வரும்போதும் அவருக்கு வந்து அப்படி சிங்கம் மாதிரி வருவார் சர்ப்பம் மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து தியாகர கதி உண்டு மா கம்பீர அந்த யான கதி உண்டு கஜேந்திரன் மாதிரி இப்படியெல்லாம் உண்டு ஹம்சகத்தில் எப்பலகத்தில் உண்டு அப்படி வந்து இருக்கிறதுல க யானை மாதிரி இருக்கு ரொம்ப மரம் பிடிச்ச யானை மாதிரி அப்படி பெரிய ராஜா சக்கரவர்த்தி வார அப்படின் வருவார் அது மாதிரி கண்ணனுடைய வீடு நடக்கும் பிரியமான அந்த ஸ்னேகம் தரும்புற ஒரு அந்த மந்த ஸ்மிதம் சிரிப்பு அப்படியே க தொழண்டு தொழண்டு பார்க்கக்கூடிய கடைக்கன் பாருங்கள் மனசு அப்படியே அட்ராக்ட் பண்ண போய் இருக்கிற மதுரமான வார்த்தைகள் அதுவும் வஞ்சனையாக பேசக்கூடிய வார்த்தைகள் கண்டலட்சன் இப்படி பலவிதத்தில் திருவிளையாடுகள் லீலைகள்லாம் செய்யும் அதாவது அவர்களுடைய மனசு புத்தி விட்டு தன்மையம் இழந்தவர்கள் அப்படிப்பட்ட கோவில்கள் வந்து மனசு அவர்த்தியே போனதுனால அவர்கள் வந்து கிருஷ்ணனாகி மாறிட்டார்கள் எப்படின்னா தாத்தாத்ம பாவம்னு சொல்லுவார் எந்த தேவத்தையோ உப்பாசனம் உண்டுமோ அந்த தேவதையை ஆகி அது மந்திரங்களாலையும் பாவனிகளாலும் ஆகி அப்படி தான் ஆராதனை பண்ணணும் அதெல்லாம் பார்க்கலாம் நடைமுறையில் நடக்கிறது அப்படி பண்ணுறபோது தாத்தாத்மிய பாவத்தை அதுக்கு சிரமமாக அந்த பாவத்தை அடைவார் அப்படி கண்ணனையே நினச்சிருந்தால் கண்ணன் மாதிரியே ஆகிவிட்டார்கள் அந்த பாவத்தாலையும் அவருடைய எண்ணங்களாது அப்போ அவருடைய செயல்களை அப்படியே அனுக்கரணம் பண்ணார் அதே போல் நடிக்கிறாங்க என்ன அதே மாதிரி நடிப்பது நடித்து காண்பது அதே மாதிரி நடித்து காண்பது அந்த தங்களுக்கு மிகவும் பிடித்தமான கண்ணனுடைய நடை புன் சிரிப்பு அப்படி பார்வை அப்படி ஓரக்கண் பார்வை அப்படி கேலியா பேசுறது இந்த கேலியா தமாஷா நான் நகைச்சுவோடு பேசுகிறது அப்படியே ஊறி தலைத்து போன அந்த பிரியமிச்ச கோபிகைகள்லாம் கிருஷ்ணனாகவே மாறி நான் தான் கிருஷ்ணன் நான்தான் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு நான்தாம் கிருஷ்ணன் நான்தாங்கிருஷ்ணிட்டு அவனுடைய இலலைகளை அப்படியே அணுகரணம் சொன்ன மாதிரி பின்பற்றி செய்ய தொடங்கினார் அதே மாதிரி நடிப்பது அதே மாதிரி பின்பற்றி செய்வது என அவருடைய மனசு முழுக்க கிருஷ்ண்கிட்ட அவர் செலுத்தினார் அப்போது ஒத்தருக்கொத்தர் சேர்ந்தின்றி கிருஷ்ணனுடைய சிறப்புகளையும் கிருஷ்ணனுடைய லீலைகளையும் கிருஷ்ணனுடைய பெருமைகளை கிருஷ்ணனுடையும் ஒசத்தியான விஷயங்களை பாடிக்கொண்டு ஒரு காற்று நூறு காற்று இப்படி அப்படியே தேடுகிறார் தேடி பித்து பிடிச்சார் பைத்தியம் படித்த மாதிரி பித்து படித்த மாதிரி ஒரு நிலையில் இல்லாமல் கண்ணனாக தவிர வேறு எதுவுமே அவர்களுக்கு மைண்டில் கிடையாது அப்படி அலையர்கள் ஆகாசம் மாதிரி உள்ளேயும் வெளியிலையும் ஒவ்வொரு ஒத்துலேயும் இருக்கான்னு கண்ணன் ஆகாசம் பறந்து இருக்கு ஆகாசத்துக்கு ஒரு முடிவு கிடையாது அது மாதிரி தெரியணும் என்பது இடைவெளி ஸ்பேஸ் அதுக்கு வந்து ஒரு ஆரம்பமோ ஒரு எல்லையோ கிடையாது ஒரு வந்து சமுதிரத்துக்கு கரைக்கு போகிற மெட்ராசு சமுத்திர கரை பெருணு அப்படின்ட்டு பார்த்தா அந்த சமுத்திரமும் அந்த ஆகாசமும் தொடர்ற மாதிரி தொடுவான்னு இந்த ஹாரிசன் அதுதான் தெரியல அது போக போக போயிட்டே இருக்கும் ஆகாசமும் பூமியும் அந்த இதுவும் தேரவே தேராது அது ஒரு பார்வை திருஷ்டி அப்படி ஆகாசங்கிறது ஒரு இடைவெளி அந்த இடைவெளி ஆரம்பம் முடிவும் ஒன்றுமே இல்லாது பரம்பி இருக்கிறது அப்படி இருக்கான்னு பரமாக்கணும் அப்படி ஒவ்வொரு உள்ளே வெளியிலையும் ஒவ்வொரு வத்துனையும் இருக்கக்கூடிய அந்த பரம்புருஷனான கண்ணனை பார்த்தீங்க மரங்கள்கிட்ட கேட்க ஆரம்பித்தான் இருக்க ஒரு ச ஒரு உதாரணம் சொன்னோன்னா ராமாயணத்தில் ராமாயணத்தில் அந்த லக்ஷ்மணனை அப்புறப்படுத்தணும் அப்புறப்படுத்தியாச்சும் சீதா ஏகமாக ே ஆரம்பிச்சிட்டாள் அப்போது கரெக்டாக தனியாக இருக்கக்கூடிய சீதையிட்டன் ராவணன் ஒரு சன்னியாசி வேஷன் போக்குன்னு வரான் சிதண்டி சன்னியாசி வேஷம் போக்கு வரான்னு உள்ளே வந்து அவர்கிட்ட பேசி தன்னுடைய தோல்வத்தை எடுத்துன்னு தூக்கி போயிட்டாங்க அப்போது அவரோ திரும்பி வரார் க லக்ஷ்மணனை கோச்சுக்கிறார் லக்ஷ்மணனுக்கு ரெண்டு பக்கம் திடி மிருதங்கத்துக்கு ரெண்டு பக்கம் இடிஞ்சவன் லக்ஷ்மணனுக்கு ரெண்டு பக்கமும் திடி பாவம் பேசவே மாட்டேங்கிறான் பாவன் சரியான உத்தம பேசணும் இது வந்து மாரீச்சன் இல் மாரீச்சன் இது மாயமான் இல்லை கிருஷ்டியில் மா இந்த மாதிரி கணக்காக பிந்து இருக்கக்கூடிய அளவில் அந்த பொன் மான் கிடையவே கிடையாது பொன் அடித்து அப்போ அவர் சொன்னார் இது மானா இருந்தால் அது தோல் எடுத்து வரேன் மாரீச்சனாக இருந்தால் முடிச்சுட்றேன் அப்படின்னார் போயிட்டார் சீத்தம்மா பேசினாலும் வேறு வழியெல்லாம் கிளம்புறது அப்போது எது சொல்ல முடியும் சீதையை பார்க்காம மரமே கண்டையா மட்டையே கண்டையா அப்படின்னு அவர் வந்து கொலம்பிண்டுக்கார் கோதாவரியும் மலையையும் மரங்களையும் செடிகொடிகளை கேட்குறார் அவர் ராமர் பாத்தியா பாத்தியா அந்த மாதிரி இவர்கள்லாம் வந்து என்ன சொல்கிறார்கள் அரசமரமே கண்ணனை பார்த்தியா இச்சி மரமே கண்ணனை பார்த்தியா ஆழமரமே கண்ணனை பார்த்தியம் அவன் வந்து அப்படியோ பிரியமாக ஒரு அன்போடு ஒரு காதல் பார்வையோடு பார்த்து சிரித்தியவர்கள் மனசை அப்படியே ஈர்த்தானே அப்படிப்பட்ட கண்ணனை பார்த்திக்கலாம் பார்த்திக்கலாம் அப்படி சொல்கிறார் மேலே ஆறாவது ஸ்லோகத்துலேருந்து மேலே மூரத்தை தொடர்வோம் முப்பதாவது அத்தியாயம் கஷித்த குரபக அசோக்கோமான விபரஸ்ஃபிதா கச்சித் குரபக அசோக நகபுண்ண கச்சித் துளசி கலியோவிச்சர்ப்பு விவரம் திருஷ்டி கச்சித் துளசி கலியோவிச்சர சக்தலி குரேர் திர்டியோச்சுனா மாலத்திய அதர்ஷிவா கச்சின் மல்லிக்கே ஜாத்தயூதிக்கே பிரீத்தம் போ ஜனியா தான் கரஸ்பசே நலவ மாலத்தியதர் मालती अदर्शिव कच्चि मल्लिगे जाति के प्रीतिम बोधनयन याताशे न मधव चूत प्रियापन साधन कोबार जंबर्क बिल्वकुा कदंबनी ये पराब काी रखितात्मना चूत प्रियालपन साधन कोबिधार जंबर्कबिल மிரே பராபோக யுனோபகூல கிருஷ்ணரீம்ம்தே கிருத்தம் க்ரிச்சபோ பத்கேசவா பர்சோத்சவவோர் அபியங்கிரிசம்பருக்கிரமவிக்கமாத்மா அஹோவராஹப்புஷா பரிரம்பண்தே கிருத்தம் க்தி தபோபதேசபாங்கிரி பர்சோத் தபோத் புலகிதாங்கி அப்பங்கங்கிரிசம்பவ உருக்கமிக்ரமாத்வ அஹோவராஹப்பு பரிரம்பணின பத்தாவது பார்க்கும் ஆறிலிருந்து பத்திரம் முப்பதாவது அத்தியாயம் தேடுகிறார்கள் கோபிகைகள் கஷ்டம் குரபக அசோக நகபுண்ணி கச்சிதே குரபக அசோக நாகம்பி கச்சி துளசிணி சகை விர்த்தி திர்டியோட்சுண கச்சிதே துளசி கலியோவிச்சர சக்தரி குறை விபிரத்தை திருஷ்டியதி பிரோச்சுர மாலத்தியதர்ஷி வச்சி மல்யூதிபோ ஜனாஸ்பலத்திய கச்சின் மல்லி ஜாதிக்கீத்த ஜனயா பரஸ்பசேன மாதவ சூத்த பிரிபனசா கோவிதார ஜம்பர்க்கிளாம்பிரதம் வந ஏ பராபவனோபூல கம்சம்ட்டுஷபவீம் ரகிதாத்மூத்த பிரிபனசாசனோவிதார ஜம்பர்க்கிளகாமியே பராபவனோபூல கம்சம்ட்டுபவீம் ரகிதாத்ம கே கதம் கஷிப்பபோ பதகேசவர பர்சோத்சவோத்ப்புலகிதாங்கிஹேர்வி அப்பங்கங்கி சம்பவ உருக்கமவிக்கமா ஆகோவராசவராஹபுஷா பதிரம்பேனம் க்தித்தபோதேசிரி கேசாங்கி கித்தேதபோகேசா கேசவங்கங்கி பரசோத்சவோத்ப்புலகிதிரி உகேர்விசி அப்பங்கங்கிசம்பவ உருக்கமவி ஆஹோ வராவபுஷா பதிரம்பரண பத்தாவது விளக்கத்தை பார்ப்போம் இப்படி சுக்கர் சொல்றார் மேல ஏன் அந்த கோபிகா ஸ்திரீகள்லாம் இப்படி மாட்டுக்கு மரத்துக்கு மரம் வனத்துக்கு வனம் காட்டுக்கு காடு அவர்கள் திரிகிறார்கள் அப்போ கேட்குறார்கள் ஏ குரபகமே அசோகமே நாகமே புன்னாகமே சண்பகமரமே கர்வமடைந்த எங்களுடைய கர்வத்தை அப்படியே சமணம் பண்ணுற மாதிரி அதை நீக்கக்கூடிய அளவில் அதை வந்து கர்வத்தை அடக்கக்கூடிய அளவில் அப்படி மந்தஸ்பினமாக புன்னாகக்கூடிய பலராமன் தம்பியான கிருஷ்ணன் இந்த வழியாக இந்த வழியாக போனான்னா துளசியே கல்யாண குணம் கொண்டவள் நீ கல்யாணி கல்யாண குணம் கொண்டவள் நல்ல குணம் கொண்டவள் அதாவது சௌமங்கல்யா குணம் கொண்டவள் கோவிந்தனுடைய தருணங்களில் மிகவும் பிரியமானவள் கோவிந்தனுக்கும் கட்ட பிரியம் உனக்கு கோவிந்தன் பிரியம் அப்படி கோவிந்தனுடைய தருணங்களில் பிரியமானவள் நீ கிருஷ்ணன் வந்து உனக்கு ரொம்ப பிரியமானவள் என்ன வண்டுக்கூட்டுகளோட வண்டுக்கூட்டுகளோடு அப்படியே கூடியிருக்கும் அந்த மாலையாக இருக்கும் மாலையில் வந்து அந்த துளசி புஷ்பம் துளசி சின்ன சின்ன சின்ன புஷ்பமாக இருக்கும் அதில் இது இருக்கும் தேன் இருக்கும் அதை குடிப்பதற்காக வண்டுகள் வரும் அப்போது அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அந்த துளசி மாலை கட்டி வச்சப்பட்ட துளசி மாலை கண்ணனுக்கு பிடிக்கும் வைத்தியி மாலையிலே அந்த துளசி போகிறோம் அப்போது உனக்கு பிரியும் பெரியமானும் ஏன்னா வண்டு கூட்டங்களோட கூடவே உன்னை வந்து தரிக்கிறான் மாலையாக தரிக்கிறான் வைஜெண்டியா மாலையாகவோ வன மாலையாகவோ அல்லது துளசி மாலையாக தரிக்கிறோம் அப்படிப்பட்ட கிருஷ்ணன் வந்து நீ பாத்தியன் கிருஷ்ணனை பார்த்தியான் ஏ துளசி துளசியை கல்யாண குணம் கொண்டவளே பார்த்தியும் ஏ மாலத்தையும் மல்லிகையை மாலத்தையும் அல்லி அதாவது ஜாதி புஷ்பம் மல்லிகை புஷ்பம் இதெல்லாம் நல்ல வாசனை இருக்கும் அப்படிப்பட்ட அந்த செடிகள்லாம் பூத்துருக்கும் மலதிய பாத்தியன் மல்லிகையை பாத்தியன் ஜாதி மல்லிகையை பாத்தியன் பிச்சை கொடிங்கம் யூத்திக்க பிச்சை கொடி பிச்சை கொடி தான் யூத்திக்க பாத்தியன் உங்களால் அந்த லக்ஷ்மி காந்தனான மாதவா மாதவா மாதவன்னா லக்ஷ்மி காந்தனானான் கண்ணன் கிருஷ்ணன் பார்க்கப்பட்டன இப்பாத்தியன் தன்னுடைய கைகளாலேயே நம்மளை பிரசுரம் பண்ணனால உங்களுக்கு மிகவும் பிரீத்தியை அப்படிப்பட்டவன் க தொட்டு பரிசம் பண்ணினான் கண்ணனுடைய கைஸ் பரிசம் பண்ணினாலும் உங்களுக்கு வந்து சந்தோஷத்தை ஏற்படுத்துவாங்க ஆனந்தத்தை கொடுத்துருப்பாங்க இந்த ப இந்த பக்கமாக மாமரமே ஏ பிரியாழ மரமே பலாமரமே ஏ வேங்க மரமே ஏ கோவிதார் ஜெம்பர்கார் நாகமரமே ஏன் எருக்கு எருக்கு செடியை பில்வ மரம் பகிழமரம் மாமரம் ஒட்டு மாமரம் கடம்ப மரமே நீப்ப மற்றவர்களுடைய உபயோகத்திற்காகவே பெருப்படுத்திக்கொள் நீங்கள்லாம் அப்படிப்பட்ட யமுனதி கரையில இன்னும் பல பல மரங்கள் இருக்கேன் நீங்கள் எல்லாம் மற்றவர்களுக்கும் கைங்கறி மண்டதம் நிழல் கொடுக்குறீங்க விறகு கொடுக்குறீங்க அப்புறம் பழம் காய்கள் கொடுக்குறீங்க அப்படி இருக்கக்கூடிய நீங்க வந்து மற்றவர்களுக்கா பரோ பரோபகார்த்தியும் இதம் சரீரங்கிற மாதிரி இருக்கக்கூடியது அப்படி மனசை பறிக்கொடுத்த எங்களுக்கு கிருஷ்ணன் போன வழியை கொஞ்சம் சொல்லுங்கண்ணே ஏ பூமி கேசவனுடைய அந்த பாதார விந்தங்கள் பரிசுத்தால் அவனுக்கு வந்து சந்தோஷமாகி அப்படியே புல்லரிக்கணும் அந்த புல்லரிக்கிறதுனால தான் உன் மேலே முளைச்ச மரம் செடி கூடலாம் ரோமாஞ்சமான மாதிரி இருக்குது உத்வலிகிதாகிவாசும் அவனை புல்லரிச்ச மாதிரி இருக்குது புல்லாம் அப்படியே குத்தி கொட்டினு குத்தின்றது அப்போது சின்ன சின்ன பொருள் அப்போது வந்து ரோமாஞ்சமான மாதிரி இருக்குது ஒரு நாள் என்ன விதமான தபம் பண்ணப்பட்டது ஏன்னா இந்த சந்தோஷமானது இப்போது உன் மேலே சில இடங்களில் கைய கால வைத்தனால ஏற்பட்டதான் இல்லை திருவிக்கிரமாவதாரத்தில் ஒன்று வந்து ஒரே ஒரு கால கால நடந்தானே அதனால் ஏற்பட்டதும் திருவிக்ரமாவதாரத்தில் சின்ன காலை காமிச்சும் பெரிய காலால் அளந்தான் அப்போ பெரிய காலம் அளக்கிற போதும் ஒரு அடியால் உன்னை அளந்தானே அதனால் அவனுக்கு ரோமாஞ்சம் ஆச்சன் இப்போ வந்து ரோமாஞ்சம் ஆச்சு அல்லது வர அவதாரம் எடுத்த போதும் ஆலிங்கனம் பண்ணார் அப்படி அவர்கள் பிதட்டுகிறார்கள் புலம்புகிறார்கள் கண்ணனை அப்படி தேடுறார்கள் வரமாக பார்ப்போம் சுக சுமண்கள் சொல்கிறார் இப்படி அந்த கோபிகா கீத் ஸ்திரீகள்லாம் மருத்துவ மருத்துவம் மருத மரமே மருத்துவமன்றிய அசோகமே நாகமரமே புன்னை மரமே சம்பக இப்படி இந்த மரங்கள்லாம் பார்த்து அழகுக்கள்லாம் அழகு வாய்ந்தால் கண்ணன் அப்படியும் எங்கள் எங் நாங்கள்லாம் அழகுகள் கர்வத்தை வந்து தன்னுடைய புன்சிரிப்பாரம் சிரிப்பாளி சிரிப்பாளைய அந்த கர்வத்தை அடக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய பலராமுடைய தம்பி கண்ணன் இந்த வழியாக போன நான் கோவிந்தனுடைய திருவிடங்கள்னா மிகவும் பிரியம் கொண்டையே துளசியும் மங்களம் நிரம்பது நீ வந்து கல்யாணி மங்களம் மங்களமே ரூபமானவன் துளசி அன்புமிக்க இந்த வண்டுகள் மொய்க்கக்கூடிய ஒன்றை அதாவது மாலையாக கழுத்தில் அணுகிறான் ஏன்னா துளசி அவனுக்கு பிடிக்கும் அதனால் அடிக்கணும் அதில் அடைஞ்சல் அதுதான் அதாவது ஆக்குபேஷன் அதை சொல்லலாம் அல்லது வந்து அனுகூல சத்ருவா இருந்தால் இல்லை சத்ருவா இருந்தாலும் அனுகூலமாக இருக்கும் துளசி அது தொழு சத்ருவா இருக்குதுன்னா அந்த இளம் துளசியினுடைய புஷ்பங்கள் இருக்கும் துளசி சின்ன புஷ்பம் சின்ன சின்ன இருக்கும் அதில் இருக்கக்கூடிய தேனை குடிப்பதற்காக வண்டுகள் ரீங்காரம் பண்ணிட்டு இருக்கும் அந்த வண்டு ரீங்காரம் பண்ணதையும் இடஞ்சலாக இருக்கும் மன சரீரத்துக்கும் இடஞ்சில பண்ணுறது அது வந்து கஷ்டத்தை கொடுக்கும் அப்படி இருந்தாலும் அதை ஒன்று தரிக்கிறான்னு வண்டுகள் மோக்கக்கூடிய அந்த மாலையை பனை மாலையாக இருக்கட்டும் க அல்லது இந்த வைஜெந்தி மாலையாக இருக்கட்டும் இல்லை துளசி மாலையாக இருக்கட்டும் அப்போது அந்த மாலையை கழுத்தில் பூண்டு அந்த கண்ணை நோய் பாத்தியான் தான் அந்த துளசிட்டு தான் அவனுக்கு ரொம்ப பிரியமாக இருக்குது ஏ மாலத்தீயம் பிரியமான மாலத்தீயம் மல்லிகம் முல்லை முல்லை மரம் முல்லைப்பூ மல்லிகைப்பூ ஜாதிப்பூ முல்லைப்பூ மல்லிகைப்பூ ஜாதிப்பூ இந்த மூணும் முல்லைப்பூ ஜா ஜாதிப்பூ மல்லி மல்லிகைப்பூ இந்த மூணுமே நல்ல வாசனை அப்போ அதான் கூட்டோடுறது மாரதியம் மல்லிகை ஜாதியம் பிச்சி பிச்சி கொடி அதான் அதெல்லாம் மாதவன் வந்து உங்கள் கண்களுக்கு சட்டோட கொடுக்குறாப்புல அவங்களை தடவிண்டே போகிறான் இதுவரையாக கூ போயிருப்பாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கள யமுனக்கரில் இருக்கக்கூடிய பல மரங்கள் மற்றவர்களுடைய நன்மைக்காகவே இருக்கின்றன வரோபகாரார்த்தமும் சரின்னு சொல்லப்பட அங்கே ஏற்கனவே இருபத்தி ரெண்டாவது தேசத்தில் அந்த சீரலீலை அதாவது வத்ராபகன் ஆனப்புறம் அந்த மரங்களை காமிச்சும் கோப கோபர்களுக்கும் தன்னுடைய நண்பர்களுக்கு ஒரு கீதோபதேசம் பகவான் பண்ணுறா அதில் இதை பார்க்கலாம் இந்த யமுனை கரில் இருக்கக்கூடிய மரங்கள்லாம் மற்றவர்களுடைய நன்மைக்காக இருக்குங்க காய் பூ காய் பழம் கொடுக்கறது விற் கொடுக்குறது நல் கொடுக்கறது அப்படியெல்லாம் காப்பாற்றுது நம்மளை வந்து வெயில் மழையிலேருந்து காப்பாற்றுறது அப்படிப்பட்ட ரசாத்தழமை ரசாலமே ரசால மரமும் மாமரமே முருந்த மரமு முருந்த மரம் முரல் மரமு அதாவது மூங்கில் மரமே பலாமரமே வேங்கை மரமும் மலைய கத்தி மரமே நாவல் மரம் எருக்கு செடியும் வில்வ மரமே மகிழம் மரம் மகிழ கடம்பு மரமே பெருங்கடம்பு மரம் இப்படி ஆப்பட்ட பலவிதமான மரங்களே நீங்கள் வந்து மற்றவர்களுக்கும் உபகாரம் பண்ணுவதற்காக உத உதவி செய்வதற்காகவே வாழக்கூடிய எங்கள் நீங்கள் வந்து எங்களுடைய மனதை வந்து கொள்ளையடிச்சுட்டு விரிவாக கஷ்டப்படக்கூடிய எங்களுக்கு இந்த கிருஷ்ணன் போன பாதையை உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்கள் நான் பாதார நடந்திரி இருக்கிற போதும் பெரிய காலை காட்டி பண்ணானே அளந்தானே அப்போ வந்துது உனக்கு வந்து புள்ளெழுக்கலாம் அல்ல வராக ரூபமாக எடுத்து பண்ணான்னு உன்னை ஆலிங்கனம் பண்ணான்னு அப்போ ஆச்சான் எப்போ உங்களுக்கு வந்து இவ்வளவு தூரம் இந்த அந்த ரோமாச்சிடமாக புள்ளெரிப்பாச்சு சொல்ல அப்படின்னா மேலே பதினொன்றாவது ஸ்லோகத்துலேருந்து அப்யே பத்யுபகிரா பிரியகம் காத்ரின பத்யுபகிரா பிரிய காத்ரி தன்மன் திருஷாம் சகி சுத்தமச்சு வாந்தங்கச்சுமரஞ்சிதா குலபத்தை அப்பேண பத்பாத் தன்மன் திரு சக்கீம் சுனோ அச்சு வன்வன் திரு சகி சுத்தோ அச்சு மாந்தமரஞ்சித தச குபேரிக வாத்தி அப்பியகாப்பியேகாத்தே தன்மந்திருஷாம் சக்கிய சுத்தம்தோம் காந்திரிதலபேரிசபாயபத்மோ ராமா துளசி கால குலேர்மே ராம்துளசி கால குலேர்மே அன்வீமான பத்தர்வா பிரணம ந்தரண்வோ பிரி சௌப்பாமாசி காலே துளசி காலி குலேர்மியர்வா பிரமம் கிம் வாந்த கிம்பாபிந்த பணிஹாவலோகை பச்சத இமானப்பச வனஸ்பேக மூணஸ்பிரூத்ஃலா ப்ச்சத இமாத்தூனாசிஷ்ட வனஸ்புன்கதூத்லா இது உன்மத்தவோப்பாத்தர ீலா தோத் உன்மத்தோப்பீல கிச்ச பூதனாயந்தியா கிருஷ்ணாயந்திய அபிபத்தனம் தோகாயுத்வாம் ருதந்தியந்தியா பராஹ சகடாயு கஸ்தாச்சிதே பூதனாயந்தியம் கிருஷ்ணாயந்திய அபிபர்த்தனம் தோகாயுத்வா ருதத்யன்யா பராஹ சகடாயுதம் பதினஞ்சாவது ஸ்லோகம் மறுபடியும் பார்க்கும் பதினொன்றிலிருந்து பதினஞ்சு தசமஸ்கந்தம் பூர்வார்தம் உப்புரவர அத்தியாயம் கோபிகைகள் மிகவும் துயரப்பட்டு வருத்தப்பட்டு அழுது கொண்டு தேடுகிறார்கள் கண்ணனும் அப்பியேண பத்துபா பிரிகாத் தன்வந்திருஷாம் சக்கி சுனோ அச்சு சுத்தமோ காந்திரஞ்சிதா குலப்பி கந்த அப்பயே பத்தியுகாத்திரை தன்மந்திருஷாம் சக்கிய சுன்து வ காந்தங்கச்சுமரஞ்சிதா குலபத்தைகவவாதியீட்டபத்மோ ராமானந்தை அன்வீயமான பிரமம் அபிநந்த புனையவலோகை பாய்வபோ ராமஜா துளசி காலகூடேர்மான் அன்வீமான வர்வா பிரணமம் அன்வீயமான அன்வீமானம் வா அபிந்தனோன இமாஷ்டா வனஸ்பூனா உலகாண் உன்மத்தோபியம் கிருஷ்ணா காத்தராம் லீலா பகவா தனுச்சிரோத்தராத்மிகாத்தோஷோப்பிருஷ்ணா காத்தராக லீலா பகவத அனுச்சிரா அனுச்சிரோத்தமிகி பூதனியிருஷ்ணயாக வருத்தம் தோக்காயித்து ருசத்திய பராகும் கஷ்ரி பூதனியிருஷ்ணாய் வசனம் தோக்காயித்து ருசத்திய பராக ஞடாயி மெல பாத்